பாடம் குளிப்பு கடமையானவர் கையில் எவ்வித அசுத்தமும் நுழைக்கலாமா ரதியில்லாங்க அவர்கள் மற்றும் பராம்பின் ஆசிப் ரதியில்லாஹர்கள் ஆகியோர் தங்கள் கையை கழுவுவதற்கு முன்னர் தண்ணீர் பாத்திரத்தில் நுழைத்துள்ளார்கள் பின்னர் ஒழு செய்தார்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது அதிலிருந்து தெரிக்கும் தண்ணீரால் எவ்வித பாதிப்பும் இல்லை என இபுன் உமர் அதி அல்லாஹினவர்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹனவர்கள் ஆகியோர் கருதுகிறார்கள்